நீண்ட அவர்கள் அறிவிக்கின்றிடம் மக்கா வெற்றி பெற்று அன்று வந்தேன் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு துணியை கொண்டு அவர்களை மறைத்துக் கொண்டிருந்தார்கள் நான் சலாம் கூறினேன் மூன்று மூன்று ஆறு